ओ... गुरु गुरु कुमरा சீஜபையுபூதி குருக்கிருப்பூதி நித்தம் குமராமூராதிருடம் மகாக்கூடம் மனோகாரேம் மச்சித்தேகம்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 ஒரு விசேஷம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம் சொல்றது பொதுவாக அவர்களுடைய பெயர் குணம் திருமேனிய அழகு கல்யாண குணங்கள் அவர்களுடைய தன்மைகள் பாலி அவர்களுடைய லீலைகள் லீலைகள் இதை வச்சு ஏற்படுத்தப்பட்ட நாமங்களை அவர்கள் செய்த பலவிதமான காரியங்கள் அனுகிரகம் கருணை இதெல்லாம் தான் வச்சு சொல்லப்படுது அதனால் குண நாம குண லீலா கீர்த்தனம் அதுதான் அப்படி சொல்கிறது அப்போ இங்கே பார்த்தா வினை சொல்லே கிடையாது இந்த பாட்டில் இன்னிக்குண்டான பாட்டில் வினை சொல்லே கிடையாது ஒரு அஞ்சு தன்மைகளை உயர்வை சுவாமிக்கு சொல்கிறார் அந்த அஞ்சு உயர்வுகளை பிள்ளைக்கு சொல்றார் சுவாமி நாதனா சொல்றாரு முதல்ல அஞ்சு சுவாமிக்கு அடுத்த அஞ்சு சுவாமி நாதனுக்கு இதே கிடையாது இதே நாம சங்கீர்த்தன் மாதிரி இருக்கும் இந்த பாசுரத்தில் உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலான் புதல்வா விமலன் புதல்வா இதாயிடு அடுத்தது அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரணே முருகாச்சரணம் உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிக்கா அனக அபயா அமரா பதிக்காவலா அமரா பதிகாவலா சூர பயங்கரணே இப்படி இருக்கு இப்போ உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா இதே ஈஸ்வரனுக்கு விமலன் புதல்வா அரியா விதிமால் அரியா விமலன் விமலன் புதல்வா அதிகா அமரா அதிகா அனகா அம அபயா அமரா பதி காவலா அமரா பதிகாவலா சூரபயங்கரன் இது ஆறாயிரத்தி அப்படி சொல்லப்படுது போன நேத்தி குண்டான அந்த செய்யுள்ள யாமோரிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததினால் பூமேல் மயல் போயற மெய்ப்புணவேர் நாமேல் நடவேர் நடவேர் எனக்கு அதனால தானாக தெரிந்து கொண்ட ஒரு அந்த சா நூல்கள் மூலமாக அதாவது சாஸ்திரங்கள் மூலமாக அடிந்த சாஸ்திர ஜானமும் பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்த அந்த ஜானமும் அவருக்கு கிடைச்சது யாருக்கு ஸ்கந்தனால அனுகிரகம் பண்ணப்பட்டது அருணகிரணருக்கு அதனால் அருணகிரநாதர் தன்னை பற்றி சொல்லிட்டார் நமக்கு அருணகிரநாதர் பண்ணணும்னு நம்ம வந்து அவரை பிரார்த்தனை பண்ணணும் அப்புறம் பின்ன அதில் சொன்னது வந்து நாமசங்கீர்த்தனத்தை பற்றி அவர் சொல்கிறார் நீ வந்து நாக்கு வச்சுட்டு இருக்கார் நமக்கு வந்து அனுகிரகம் கொடுத்துருக்கார் அதனால தான் அடியனுக்கு வந்து பகவான் போன ஒரு சில வருஷங்களால் நான் புதங்கத்தை சொல்ல முடியுது இப்போது அந்த கந்தர் அனுபவத்தை சொல்ல கொடுத்துருக்காரு அப்போது அதில் நாமசங்கீர்த்தனை பாடுங்கிறதுக்கு தொடர்ச்சியாக இங்கே பார்க்கலாம் அப்போது முருகப்பெருமா நமக்கு கலை அறிவும் அதாவது சாஸ்திர ஜானத்தையும் மெய்யுணர்வும் அவர் கொடுத்தார் அருணகிரிநாதருக்கு மெய் உணர்வை கொடுத்துருக்கார் நமக்கு அந்த மெய்யுணர்வுன்னு சொல்லப்பட்ட ஆத்ம ஜானத்தை உணரக்கூடியது அது இப்போ நான் அடி சொல்றதுனா இவர் வாக்கியங்கள் வார்த்தைகள் தான் அதனுடைய அர்த்தத்தோட புணர்ந்து இருக்கு உணர வேண்டும் அனுபவத்தில் இருக்கணும் அதுதான் ஞான விஞ்ஞான செய்யணும்னு சொல்வார்கள் அதுக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அதனால அந்த பரவனைய பாடு பாடுங்கள் இங்கா உணராமரவா அரியா புதல்வா அதி அமரா பதி காவல சூரபயங்கரண அமராவதி அமராபதி காவலா சூரபயங்கரணன் சிறப்பு கேட்டார் அவன் வந்து வேலைக்கார மாதிரி இப்ப சொல்கிறார்கள் அப்படி இதை ஒரே வினை சொல்லே கிடையாது முழுக்க முழுக்க முழுக்க நாம சங்கீர்த்தனை மாதிரி இது வந்து அவர்களுடைய தன்மையை சொல்லி சொல்லியக்கூடிய நாம சங்கீர்த்தன் புரியா பிறப்பே இல்லாத மரியா இறப்புங்கிறது இல்லாமல் மரணம் இதை ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை உணரா உணர்ச்சி இல்லாத அதாவது நம்மளை மாதிரி வந்து சோக்கம் மோகம் பயம் அதெல்லாம் மரவா மரதிங்கிறது இல்லாமல் மற்ற உயிர்களுக்கும் விழிப்பு ஏற்றதுனால உணர்ச்சி உறங்கும்போது உணர்வு இருப்பது எது இருக்கிறது ஜீவனுக்கு உணர்வு இல்லை மறதியும் இல்லை விதிங்கிறது பிரம்மன் மாலு திருமால் விமலன் இவர்கள் ரெண்டு பேருக்கும் விமலன் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அவர்களால் அறிய முடியாத அப்படிப்பட்ட விமலன் அப்படின்னா எந்த ஒரு தோஷம் மாசு குற்றம் குறை எதுவும் இல்லாதவர் அப்படிப்பட்டது யாரே சிவபெருமான் அப்போது அதிகா இதுக்கு வரைக்கும் சொன்னது சிவபெருமானுக்கு சுவாமிக்கு அவர் தான் இப்போ சுவாமின்னு சொல்லணும் இல்லையா சுவாமிக்கு சுவாமிக்கே நாதனிவன் அதனால் இவர் வந்து சுவாமி நாதனை சொல்லிக்கலாம் முருகனை முருகனை வந்து நமது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் ரொம்ப பிடித்த தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சுவாமிநாதலாக சொல்லிக்கலாம் சுவாமிக்கே நாதண்டாம் அப்படின்னு அதனால் அப்போ அதிகா யாவருக்கும் மேலானவன் அனகா பாபம் இல்லாதவன் அமராபதி காவலா தேவலோகத்தை ரட்சிக்கக்கூடிய சேனாபதி சேனாபதி சூர பயங்கர சூரபத்மத்துக்கும் சூரபத்மனுக்கு சூரபத்மனுக்கு யார்கிட்டையும் பயம் கிடையாது பரமேஸ்வரன்ட்ட வர வாங்கியிருக்கார் ஆயிரத்தி எட்டு அண்டம் நூற்றி யுகம் காக்ஷி என்னுடைய சக்தி தான் உன்னை வந்து முடிக்கும்னு சொல்லியிருக்கார் அப்போ யாருகிட்டையும் பயம் இல்லை சூரபத்மனியன் வந்து பரமேஸ்வரனையே ஆராதித்திருக்கிறான் அப்போ முருகன் ஒருத்தர் சின்ன குழந்தையாக வந்ததுனால அது சின்ன குழந்தையாக நினச்சேன் அதுக்கப்புறம் அவர் சக்தின்னு புரிஞ்சு கொடுத்தேன் சூர முருகன்கிட்ட தான் அவருக்கு பயம் அப்பவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத உணர்ச்சியும் மறதியும் இல்லாத இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உலகெல்லாம் பிரம்மாவுக்கும் உண்டும் அது மாலு மாலான திருமாலுக்கும் உண்டும் இந்த நாலு அடையாளங்களும் உதியாக மதியா உணராக மரவா இது நாலு அடையாளம் விதிக்கும் உண்டு மாலுக்கும் உண்டுது பிரம்மாவுக்கு உண்டு திருமாலுக்கு உண்டும் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாத அது அடிமுடி ஜோதியை காண கண்டுபிடிக்க முடியாத அப்படிப்பட்ட சிவபெருமான் அவருடைய பிள்ளையே இவனுடைய புதல்வா அப்போ இந்த சிறப்புகள் சொன்னாலும் கடைசியில் இது அட்ரஸ் ஆறுதானா யாருக்கு வந்து குறிக்கிறதுன்னா ஸ்கந்தனை தான் குறிக்கிறது அப்படிப்பட்ட பரமேஸ்வருடைய புத்திரனான புதல்வா முருகா ஸ்கந்தா அதிகா அதிகா அதிகா எல்லாரையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய யாவருக்கும் மேலவனை இவரை தாண்டி ஒத்தரில்லை இவருக்கு சமமாக இருக்கதும் அவ ஈஸ்வரன் தான் எந்த ஒரு குற்றம் தோஷம் மாசு பாபம் இல்லாதவர்கள் அபாயம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியது அபயத்தை கொடுக்கக்கூடியது மற்றவர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய அவனுக்கு அபயம் அவனுக்கு யார் அபயம் கொடுக்க வேண்டியதில்லை அவனுக்கு பயம் இல்லாதவன் தான் மற்றவர்களுக்கும் அபாயம் அப்படின்னா சரணாகதி அடையக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இவரை அடைக்கலம் பற்றக்கூடிய அளவில் அபயத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ அமரா அமராபதி காவலா அந்த அமராபத்தின்னு சொல்லப்பட்ட சொர்க்கத்திற்கு தேவர்களுடைய ஸ்தானத்திற்கும் இவர் காவலனாக இருக்கார் அப்படின்னா சேனாபதி தேவசேனாபதி தேவசேனாபதி சூரபயங்கரணே அப்படி சூரபத்மனை பார்த்து பயப்படுறாப்பில் இருக்கக்கூடிய ஏ ஞானஸ்கந்தா முருகான் என்னை ரஷ்க்கங்கிறதையும் நம்மளாக சேர்த்துக்க வேண்டியது இப்போ இவ்வளோ பார்த்ததில் வினை தொகையே ஒன்றும் கிடையாது அப்போது பரமேஸ்வருக்கு அஞ்சு அடைமொழி சிவபெருமானுடைய சிவனுக்கு பஞ்சமுகம் சத்யோஜாதம் தத்புருஷம் அகோரம் இருக்கு இல்லையா ஈசானம் அஞ்ச இது வந்து பொதுவான விஷயம் அஞ்சு முகம் ஸ்கந்த உற்பத்தி ஆறாவது அது அப்படி வந்துட்டு அப்படி இதுதான் இப்படி காமிக்கிறார் என்ன பாடமா பார்த்தா பிறவாமலும் இரவாமலும் ஆஹ் நினையாமலும் மறவாமலும் அப்படி இருக்கக்கூடிய நான்முகனும் நாராயணன்மான் தேடி காணாத கண்டுபிடிக்க முடியாத அது அடிமுடி ஜோதியை காணப்படி முடியாத அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமும் இல்லாத குற்றம் தோஷம் மறு இல்லாத அப்படிப்பட்ட சிவபெருமானான சிவபரம்பர்களுடைய திருக்குமாரனான ஹே ஸ்கந்தா எல்லாருக்கும் மேலாதவன் பாபம் இல்லாதவன் தோஷம் இல்லாதவன் பயம் இல்லாதவன் மற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அடைக்கலம் கொடுத்து அபயத்தை கொடுக்கக்கூடிய அமராவதி காவலன் அமராவதி காவன் அமராவதியை ரஷிக்கக்கூடியவன் அதாவது தேவசேனாபதியா இருக்கணும் சூர பயங்கரன் சூர பத்மத்துக்கு கட் பயத்தை அவனை அடக்கியவனே அப்படின்னு சொல்ல பிறப்பும் இறப்பும் இணைப்பும் மரப்பும் இல்லாதவரும் அப்படின் இவர்கள் மாலுக்குமே எனக்கும் சேர்த்துக்கலாம் இதை இதை வந்து பரமேஸ்வரனை குறித்து விசேஷமாக சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட திருமாலும் பிரம்மாவும் தேடி காண முடியாத அப்படி எந்த ஒரு குற்றமும் தோஷமும் இல்லாத பவித்திரமான பவித்திரமான அப்படிப்பட்ட சிவ சிவபெருமான் அவருடைய திருக்குமாரரே இந்த முதல்ல சொன்ன அந்த அவ்வளோ அடைமொழிகளையும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் சேர்த்து சொல்லலாம் ஞானஸ்கந்தும் சேர்த்து சொல்லலாம் அப்போ எல்லாருக்கும் மேலே வந்து பாபம் இல்லாத பயம் இல்லாதவன் உங்களை அடைய அடைக்கல அடையக்கூடியவர்களுக்கு முருகாச்சரணம் சொல்லக்கூடியவர்களுக்கு முருகாச்சரணம் சொல்கிறான் அவர்களுக்கு பயம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவன் அபயத்தை அளிக்கக்கூடியவன் அவர்களுக்கு எந்த ஒரு துயரம் துன்பம் கஷ்டம் எந்த ஒரு இது எந்த ஒரு துன்பம் வராத ரட்சிக்கூடியவன் அப்படி சூரபத்மத்திற்கு பயத்தை கொடுத்தவனு இப்படி ஒரே அடைமொழிகளோட விசேஷ லக்ஷணங்களோட நாமாவளியாக காண்பிக்கிறார் இந்த அனுபூதி பாடல் ஸ்துதிமயமாக இருக்கு வேண்டுதல் வே இல்லாமல் இருக்குது எது வேணும்னு அப்படி கேட்கணும் ஒன்று கேட்கல பா மு ஞானஸ்கந்தா எப்படின்னு ஒன்று ஸ்தோத்திரம் பண்ண உன்னுடைய தன்மைகளை உயர்த்து பாடியும் சிவபெருமான் வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாதவா கடவுளுக்கு இருக்க வேண்டிய அதாவது பரம்பொருன்னு சொன்னால் இதெல்லாம் லட்சணங்கள் அப்போ அதம் அஜாத்தித்யேபம் பிறப்பில்லாதவரே நம்முடைய பிறப்பை அறுக்க வல்லவர் பிரம் இது பிரம்மா மால் திருமால் நாராயணன் ருத்ரன் இவர்களுக்கும் இவர்கள்லாம் பிறப்பிக்க மாட்டார்கள் அதில் இவர்கள் தான் சம்பு தான் காரணன் அவரை தியானிக்க வேண்டியது அந்த சம்பு சங்கரன் பரமேஸ்வன் அதுதான் பிரம்ம விஷ்ணு ருத்ரா சம்ஸ்ருந்தே ந காரணம் காரணம் து சம்பு வருதும் பிறவாயாக்கை பெரியோன் கோவில் எல்லார் பிறப்பும் இறப்பு மியல் பாவலர்த்தம் சொல்லால் தெளிந்தோம் நம் சோனேசன் இல் பிறந்த கரைய உங்களே பேருலகில் பிறந்த கரையுங்களேம் பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலே அந்த அதில் சொல்றார் அருணகிரிநாதர் உன் பிறப்போ பத்தாம் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை என் பிறப்பு என்ன தொலையா காலமே பெண்ணபரும் தடைமுடியார் பிறப்பிலார் இறப்பிலார் பிறப்பிலி இறப்பிலை பிரங்கள அரசன் மகளார் நாதன் சொல்றார் அப்படி சிவபெருமான் வந்து நினைப்பும் மறப்பும் இல்லாதவன் ஆன்மாக்கள் நினைக்கும் மறக்கும் மனசை துன்மை மனசு அதுதான் இந்த இடம் கரெக்டாக காமிக்கிறார் மனசு அர்ப்பணம் முன்னேன்னு மனசு பரமேஸ்வரனுக்கு மனசு இல்லைன்னு சிவ சிவாந்தர் இல்லை சொன்னது அவர் நான் உனக்கு மனசை சமர்ப்பணம் முன்னேன் அப்படி சிவருமான் மன நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் ஆண்மாக்கள் தான் ஜீவர்கள் தான் நினைக்கும் அது ம மனசுங்கிற ஒன்று இருந்தால் தான் விஷயம் உணரா மரவான் இதனை சகல கேவரம்னு சொல்வார்கள் பகலும் ராத்திரிங்கிற சொல்வார்கள் இந்த ராத்திரி பகல் இல்லாத இடத்துக்கு தான் அந்த பகவத் தரிசனம் கிடைக்கும் இரவு பகல் அற்ற இடத்தே தேகாந்தே இடத்தே யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே இரவு பகல் அற்ற யோகம் வரவு திரு கருணை வையாய் பராபரமே நினைப்பும் மரப்பும் இலாதவர் நெஞ்சம் வினைப்பற்று இருக்கும் விமலன் இருக்கும் திருமந்திரத்தில் காண்பிக்கிறார் இப்படி நான் பரம் நான் பரம் என்று நான்முகனும் நாராயணனும் பரம்பரில் நான்தான் நான்தான்னு உங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து விவாதம் பண்ணுற போதும் எதிர்த்தாப்பில் மலைந்த பொழுதும் அந்த அருணாச்சல கஷேத்திரத்தில் ரெண்டு பேருக்கும் சிவஸ்தம்பம் ஜோதி ஸ்தம்பம் அப்படி இருந்தது சிவஜோதி அதனை அடிமுடி கண்டோர் பெரியவர்னு முடிவு செய்து கொண்டு பிரம்மா வந்து அன்னபக்ஷியாக போகிறார் இவர் வந்து பராகமா போகிறார் மேலும் கீழே தேடினார்கள் முடியவரில் கண்டுபிடிக்கணும் கீழே பார்க்குறது வந்து தாமத குணம் மேலும் அங்கே இருப்பது ராசகுணம் தாமத குணத்தால் ராசகுணத்திலும் இறைவனை பார்க்க முடியாது சத்து குணத்தால் தான் பார்க்கணும் குணம் ஒரு ஒன்றும் இங்கிருந்து சாத்திகமேவாக காண்கிறார் இப்படி அவர்கள் பிரம்மாவாலையும் மாவிட்டு வாலையும் அதாவது பணத்தினுடைய துடுக்கினாலும் கலை படிப்பினுடைய முறுக்கினாலும் அதாவது ஐஸ்வர்யம் இருக்கு திருமால் மகா மகாலட்சுமி நாயகன் அதனால அந்த ஐஸ்வர்ய துடுக்காலும் பிரம்மன் கலைமகள் நாயகன் சரஸ்வதி நாயகன் அவர் அந்த வித்யாவினுடைய முறுக்கினாலும் பரமேஸ்வரனை முடியாது பரமனை காண முடியும் பரம்பொருளை அடைய முடியாது பக்தி தான் பார்க்க முடியும் இறைவன் வந்து உயிருக்குயிராயிருக்கிறான் அந்தர்முகமாகத்தான் அதை பார்க்க முடியும் மாலும் அயனும் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வெளியே தேடினால் பார்க்க முடியாது இது வந்து இது அம்பாளுடைய லலிதா சகசலாமத்தையும் பார்க்கலாதான் அந்தமுக சமார் ஆத்யா பகிர்முக சுதுர்லபானு அப்படி தேடி கண்டு கொண்டேன் திருமாறுடனும் நான்முகனும் தேடி தேடா உண்ணாத தேவனை என்னுள்ளே கண்டு தேடி கண்டு கொண்டேன் சொல்றார் அப்படி நாடினார் ஆயணன் நான்முகன் என்று இளர் தேடியும் திரும் காணவல்லரோ மாடமாளிகை சூத்தில்லையம் பலத்தாடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே தொட அப்படி எப்படியாக பார்க்கறது பக்தியால் அதான் காண்பிக்கிறார் இறைவன் அன்பினால் அகம் குழைந்து உருகி அழுதால் காணலாம் இந்த வித்யா ஆராய்ச்சியால பார்க்க முடியாது அப்பா மாத உதேஸ்வரன் நீ ஏன் அனுகிரகம் பண்ணாதான் முடியும்னு சொன்னாதான் பார்க்க முடியும் அழுதால் உன்னை பெறலாமே திருவாதிரத்தில் மாணிக்கவாதர் சொல்றார் உதித்தும் உணர்ந்தும் மறந்தும் இருக்கும் நிலையில் மாலுமையிலும் மாதேவனை காண முடியவில்லை சிவபெருமான் பரம பவித்திரமான பரம்பொருள் அநாதி மலமுக்தன் இவ்வளவு பெருமையும் இப்போ சொன்ன பெருமையும் அப்படியே அவருடைய குமரனான அவரே தானே வந்திருக்கார் ஆத்மாவை புத்திரர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரே வந்திருக்கார் இல்லையா அதனால் சுவாமியினுடைய பெருமை சுவாமி நாதனுக்கும் இருக்கிறது இப்போது ஒரு ஒம்பது கஞ்சி வே இதற்கு வேஷ்டி அதில் ஒம்பது கொஞ்சி வேஷ்டில ஒம்பது இருக்கிறது கட்டிக்கிறீர்கள் ஒம்பது முழம் இருக்கிறது அஞ்சு முழம் இருக்கிறது வந்து உத்தரிய இருக்கு அப்போது நீண்ட வஸ்துவான ஒம்பது முழத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த அஞ்சு முழத்தை கீழ்ச்சாட்சி அதுக்கு இருக்கிற அத்தனை பெருமையும் அந்த அஞ்சு முழத்தில் இருக்கக்கூடிய ஒத்தரியத்திங்க இருக்கா இல்லையா ஒரு லௌக்கிகமான விஷயம் தானே இந்த மாதிரி சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை அத்தனையும் சுவாமி நாதனுக்கு உண்டு அப்போ அதிகா மேலானவன் அதிக அதிகனுமாகி அகருமமாகி திருப்புகள் முருகவள் வந்து இந்த ஞானஸ்கந்தன் மூவருக்கும் தேவருக்கும் மேலானவன் படைத்து அழி அழித்து அழிக்கும் திருமூர்த்திகள் தம்பிரானே இப்படி அப்படின்னு சொல்றார் இதே அருணகிரன் அனகா அனகான் இந்த ஒரு குற்றம் பாபம் அது இல்லாதவன் பரிசுத்தமானவன் அபயா பயம் இல்லாதவன் ஆத்மாவளுடையும் பாவ பாவத்தையும் பயத்தையும் போக்க வல்லவன் அதுதான் அவனை அடைக்கல அடைந்தவர்களுக்கும் அபயம் அளிக்கக்கூடியவன் அவர்களுடைய வினைகளை அறுக்கக்கூடியவன் பாபம் இல்லாதவன் பயம் இல்லாதவன்னா அவர்தான் பாவ பாப்பத்தை போக்க முடியும் பயத்தை நீக்க முடியும் அமராவதி கவலை தேவலோக தலைநகர் பொன்னராம பொன் அமராவதி அதற்கு அந்த ரட்சிக்கக்கூடிய அளவில் இருக்கிறான் அவர் தான் தேவ சேனாபதி அதுதான் கமாண்டர் இன் சீஃப் அவர் தான் தன்னை குறைச்சிண்டு அந்த விஷயத்துல பரம்பொருள் தான் தன்னை குறைச்சிண்டு ஆஹா உனக்கு நான் வந்து இந்திரன்னா இந்திரன் பதவியில் இரு அதான் ஒரு பதவி குறைச்சுண்டு அந்த பரம்பரம் வேலை செய்யும் அப்போ அதனுடைய அந்த எட்டு எண்பான பஞ்சகரன் குண பஞ்சரணு பஞ்சரணுடைய ஒரு குணம் அவனுடைய எளிமையை காண்பிக்கக்கூடாது அந்த தேவர்களுக்கு வந்து சேனாபதி ஏற்க அவசியம் இல்லையா முருகன் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லையா ஆனா ரட்சிக்கிறன் இருக்கா அதுதான் அவனுடைய எண்குண பஞ்சரனையுடைய ஒரு பிரதிபலிப்ப இங்க பார்க்கணும் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது முக்கியமா பார்க்கணும் அப்போ சூரபயங்கரணா அந்த சூரபத்மனுக்கு சூரன் ஒரு ரக்சதன் பத்மன் தனியார் ரெண்டும் சேர்ந்ததான் சூரபத்மன் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தவன் அப்படிதான் அப்படி இருக்கிறது என்ன பண்ணணும் இது வந்து இப்படி விமலன் புதல்வான்னு சொன்னது இல்லையா அப்படி அட்ரஸ் பண்ணதுனால சந்தான பாக்கியம் கொடுக்கும் ஏற்கனவே அவன் தேவி தான் தேவசேனா சொல்லப்பட்டிருக்கும் சந்தான பாக்கியம் கொடுக்கக்கூடியவன் சுப்பிரமணிய சுவாமி கிருத்திகையிலையோ சக்தியிலையோ விரதம் இருந்து இருக்கிறவங்களுக்கு அந்த மகப்பேறு ஏற்கக்கூடிய அளவுல இருப்பான் அதனால இது லௌகி அம்மா இப்ப நம்ம பேசுறோம்னா ஆஹ் கந்தரனுபூதி முழுக்க வந்து ஆத்ம விஷயத்திலையும் உன்னதமான மேல மோட்சத்தை கொடுக்கூடியவன் ஆத்ம ஜியானத்தை காண்பிக்கிறா அப்படி இருந்தாலும் எப்பொழுதுமே எந்த ஒரு கிரந்தம் ஐகிக்க ஆமுஷ்பிக்கப்பரனை கொடுக்கும் ஆமுஷ்டிக்க பரனை காமிக்கிறாப்புல தான் உத்தமம் இதை மோக்ஷத்தை மோக்த்தை பிரதானத்தை செய்யக்கூடிய ஆத்மானுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இது அதே நேரத்தில் லௌகிகமாக பேசினா இதுவும் சந்தான பாக்கியம் இந்த ஷட்டி உபாசனையால் கார்த்திக உபாசனையால முருகன் அனுக்குறான் அப்படி பார்க்கணும் அப்படியும் தீர தீர தீராதி தீர பெரியோனே தேவதேவ தேவாதி தேவ பெருமாளேனு முருகன் வந்து எல்லாருக்கும் அதிகன் அப்படி அகருகுமாகி அதிபனுமாகி அதிகமமாகி அகமாகி படைத்தழித்தழிக்கும் திருமூர்த்திகள் தம்பி வருது அப்போ இந்த இது எந்த கடவுளும் என் போல் கந்த கடவுளை மிஞ்சாதே அப்படி சொல்றார் கந்தன் அப்போ சூர அப்படி முருகன் வந்து அச்சப்படுத்துவார் பாபிகளை ஒரு பொழுதும் துன்பம் செய்ய மாட்டார் அதுதான் விஷயம் நம்முடைய குற்றங்களை பொறுத்து அருள்வார் அப்படிதான் அதுதான் அவருடைய க்ஷமா ஒன்று இருக்கும் இல்லையா அப்ப அனுகிரகம் ஒன்றுவர் இல்லையா பக்தர்களுக்கு அதுதான் திருத்தி பேர் கொள்வார் திருத்தி நம்மளை அருளிப்பார் சிவகுமாரா முருகா உன்னுடைய தகப்பலாருடைய குணங்கள் எல்லாம் உனக்கு இருக்கு இல்லாம இருக்குன்னு எந்த லக்ஷிப்பாயாங்கிறது அதில் தொங்கி இருக்கக்கூடிய விஷயம் அதனால் பயத்தை போக்கி பாப்பத்தையும் போக்கி அனுகிரகம் நீ செய்ய வேண்டும் அதனால் பிற இதான் அதனுடைய தாற்பயம் பிறப்பிறப்பில்லாத ஏ சிவகுமாரா எனக்கு பிறப்பை போக்கி அருள் அப்படின்னு நடத்தும் முக மோக்ஷத்தை கொடுப்பா ஞானஸ்கந்தா நடத்தம் பேர் ஞானஸ்கந்தாழ்றதுக்கும் நல்லபடியாக அதை வந்து காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறோம் ஞானஸ்கந்தார் பண வத்து வச்சுவேல்